அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் தன்னுடைய உடலை கற்புநெறியிலே பாதுகாக்க வேண்டும் தன்னை கொண்டவனுக்கு அன்பினால் பேருதவிகள் செய்ய வேண்டும் அதன் மூலம் சாஸ்திர நெறிகளை உபதேசம் பண்ண பெரியோர்களுடைய வார்த்தையை நிரூபித்து ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் இந்த குரட்பாவிலே மனைவிக்குரிய நற்பண்புகள் யாவை என மிக சுருக்கமாக பகரப்பட்டது ஜெகவீரபாண்டியினர் உரையிலே சொல்லுகிறார் கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் மெல்லியர் பொறையும் நிறையும் வல்லிதின் விருந்து புறந்தருதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்ன கிழவோள் மாண்புகள் தொல்காப்பியம் உயிரினும் மேலாக கற்பு நெறியை போற்றலும் தலைவன் மீது மிகுந்த அன்பு காட்டுதலும் சான்றோர் கூறிய நல்லொழுக்கம் பேணலும் மென்மையான தன்மையுடைய சொற்களால் பிறர் கூறும் கொடும் சொற்களை பொறுத்தலும் இரகசியம் வெளிப்படாதவாறு மனதில் வைத்து கொள்ளலும் விருந்தினரை வரவேற்று உணவு படைத்தலும் சுற்றத்தாரைக் காத்தலும் இவை தலைவியினிடத்தில் அமைந்துள்ள நற்பண்புகளாம் கற்பு காமம் நற்பால் ஒழுக்கம் மெல்லியற்பொறை நிறை வல்லிதின் விருந்து புறந்தருதல் சுற்றம் ஓம்பல் பிறமும் எக்செட்ரா இதோடு சேர்ந்ததுன்னு அர்த்தம் அன்ன கிழவோள் மாண்புகள் கிழவோள் அப்படின்னா பெண் நாளாறும் ஆராய் நனி சிறிதாய் எப்புரனும் மேலாறு மேலுரை சோரினும் மேலாய வல்லாளாய் வாழும் ஓர் தற்புகழுமான் கற்பின் இல்லாள் அமர்ந்ததே இல் என்று நாளடியாரிலே முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடலிலே பார்க்கிறோம் சுவர்கள் இடிந்தமையால் நான்கு பக்கங்களிலும் வழியாகி மிகவும் சிறியதாகி எல்லா இடங்களிலும் கூரையின் மேற்புறத்திலிருந்து மழைநீர் வீழ்வதாயினும் இல்லற கடமைகளை செய்ய வல்லவளாய் வீடே இடிஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம் நான்கு பக்கத்திலே வழி வந்துடுத்து ரொம்ப வீடு சின்னதாக போச்சு கூரையிலிருந்து எல்லாம் வருகிறது நாளறும் ஆராய் நனி சிறிதாய் எப்புரனும் மேலாறு மேலுரை சோரினும் மேலாய வல்லாளாய் தான் வாழும் ஊரில் உள்ளார் தன்னை புகழுமாறு வாழும் ஊர் தற்புகழும் வான் கற்பின் இல்லறக் கடமைகளை செய்ய வல்லவளாய் தான் வாழும் ஊரில் உள்ளார் தன்னை புகழுமாறு மேன்மை பொருந்திய கற்பினை திகழும் மனைவி இருக்கும் இல்லமே சிறந்த இல்லமாகும் இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் பெண்ணுக்கு கூறப்பட்ட இலக்கணங்குழு இக்குரட்பாவில் கூறப்பட்டதே முக்கியமானது என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் என்றால் அம்மாவிடம்தான் ஓடிச் சென்று சொல்லுகிறோம் அவ்வாறு ஏன் அவளை நாடுகிறோம் என்பதற்கு தர்க்கபூர்வமான விளக்கங்களெல்லாம் ல்லை கதை ஒன்றில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களிடம் உலகத்தில் சிறந்த இடம் எது என்று கேட்பார் கேட்பார்கள் அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரையும் சுற்றுலா தலத்தையும் கூறுவார்கள் ஒரு மாணவன் மட்டும் அம்மாவின் மடி என்று கூறுவான் அவனுக்குத்தான் பரிசு கிடைக்கிறது அல்லவா பெண்ணின் பெருமை தாய்மையின் சிறப்பு அத்தகையது இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்வோமாக சமூகம் எப்படிச் சென்று கொண்டிருந்தாலும் இந்த கருத்துக்கள் காலப்போக்கில் உயிரோட்டம் உள்ளதாக அமைய பிரார்த்தனை செய்வோம் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்